அனைவருக்கும் வணக்கம் நற்றிணையின் சிந்தனை தூண்டில் வி எஸ்ராஜன் ஜார்ஜல் ஹார்ட் ஹவுசல்யா ஹார்ட் சி லின்கோம் இந்திரா நார்மன் ஹால் சிப்மன் டபிள்யூ க்ளௌத்தி ஜேம்ஸ் பிராங்கோ மறைந்த பேராசிரியர் ஏ கே முதலியோர் தமிழுக்கு ஆற்றிய அரும் பணிகள் போற்றத்தக்கன பல நாடுகளுக்கும் ஆழச்சர தமிழர்கள் தம் வருவாயை மட்டும் நோக்கமாக கொள்ளாமல் தமிழை வளர்க்கும் செயல்களில் ஈடுபட்டு வருவது அவருடைய தமிழ் மொழி பற்றி காட்டுகிறது இருபத்தி மணி நேரமும் ஊங்களில் குறிப்பாக வானொலி தொலைக்காட்சி இணையதளம் இவற்றில் தமிழ் நிகழ்ச்சிகளை கேட்கவும் காணவும் ஆங்காங்கே வாழும் தமிழர்கள் அந்தந்த நாட்டு அரசுகளிடம் அனுமதி பெற்றுள்ளார்கள் இந்த ஊடகங்கள் தமிழர்களை இணைக்கும் பாலங்களாக திகழ்கின்றன அவை தமிழ் மொழியை மறவாமல் காக்கவும் மேம்பட செய்யவும் பெரிதும் உதவி ஆகவே அன்னை மொழியாம் அருமை மொழியாம் செம்மொழியாம் மொழியை நாமும் போற்றிக்காக நாமும் தமிழ் மீது பற்றுள்ளொருளாய் காணப்படுவோம் தமிழினிருந்து சொல்லடா தலையினமிருந்து நில்லடா நன்றி